பாடம் தொண்ணூற்றி ஐந்து வாழ்த்து கூறுவதும் நல்லது கூறுவதும் விரும்பத்தக்கது அறிவித்து விடுகிறார் அவர்கள் எத்தகைய அவர்களெனில் சொல்வதை ஆழ்ந்து கவனமாக கேட்டு அவற்றின் சிறந்த அம்சத்தை பின்பற்றுகின்றவர்கள் இத்தகைய அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர் வழிகாட்டியிருக்கிறான் அவர்களே விவேகம் உடையவர்களாவர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழு மற்றும் பதினெட்டாவது அவசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் தன்னுடைய அருளும் ஊப்பும் சுவனங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன என்று அவர்களின் இறைவன் நற்செய்தி அறிவிக்கின்றான் அங்கே அவர்களுக்கு நிலையான அருப்பேறுகள் இருக்கின்றன ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் என்று கூறித்திருந்தார்களோ நிச்சயமாக அவர்களிடம் வழக்குகள் வந்து அவர்களை நோக்கி கூறுகிறார்கள் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனவதியை கொண்டு வாழ்த்து பெறுங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு ஒரு மகனை பற்றி நாம் அவருக்கு நற்செய்தி அறிவித்தோம் ஏழாவது அத்தியாயம் ஒன்றாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் நம்முடைய வானவர்கள் இப்ராஹிம் இடம் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்றார்கள் அதற்கு உங்கள் மீதும் சாந்தி உள்ளவுக என்று இப்ராஹிம் பதிலளித்தார் பிறகு சிறிது நேரத்திற்குள் வருத்த கன்றின் மாமிசத்தை கொண்டு வந்தார் அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அப்போது இப்ராஹிமுடைய மனைவியும் நின்று கொண்டிருந்தார் அவர் இதனை கேட்டதும் சிரித்தார் நாம் அவருக்கு இசாக் பற்றியும் இசாக்கு பின் யாக்கு பற்றியும் ி அறிவித்தோம் பதினோராவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்றாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் அவர் மெஹ்ராபில் மாடத்தினுள் நின்று தொழுது வானவர்கள் குரல் கொடுத்தார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு எகையாவை கொண்டு நற்செய்தி அவர் அல்லாஹ்விடமிருந்து வரப்போகும் ஒரு வாக்கினை மெய்ப்படுத்தக்கூடியவராக விளங்குவார் மேலும் அவரிடம் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் காணப்படும் மனக்கட்டுப்பாடு கொண்டவராகவும் இருப்பார் நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பார் மேலும் ஒழுக்கச் செயலர்களில் ஒருவராகவும் திகழ்வார் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் மற்றொரு அல்லாஹ் கூறுகின்றான் வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு மரியமே திண்ணமாக அல்லாஹ் உமக்கு தனது சொல்லை கொண்டு நற்செய்தி சொல்கிறான் என்பதாகும் அவர் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்கவராகவும் அல்லாஹுவிடம் நெருங்கிய நல்லடியார்களில் ஒருவராகவும் திகழ்வார் மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம்